பிரார்த்தனை பத்து ந கலந்து நின்டியாரோடு அன்று வாழாகிருந்தேன் உலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர் பின்னால் உலர்ந்து போனேன் உடையானேன் உலவா இன்பச்சுடர் சுடர் காண்பான் அலர்ந்து போனேன் அருள் செய்ய ஆர்வம் கூற அடியேற்கே ஏ அடியார் சிலர் உன் அருள் பெற்றார் ஆர்வம் கூற யா நவமே முடையார் பிணத்தின் முடிவின்றி அடியேன் மூக்கின்றேன் கடியேனுடைய கடுவினையை களைந்து உன் கருணை கடல் பொங்க உடையாய் அடியேன் உள்ளத்தேன் ஓவாருக அருளாயே அருளாரமுத பெரும் கடல்வாய் அடியார் எல்லாம் புக்கழுந்த இருளாராக்கை இது பொறுத்தேன் எய்த்தேன் கண்டாயம்மானேன் மருளார் மனத்தோர் உன்மத்தன் வருமாள் என்றிங்கு என கண்டார் வெருளா வண்ணம் மெய்யன்பை புடையாய்பெற நான் வேண்டுமே வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி என அருளால் ஆண்டாய் அடியேன் இடர்களைந்த அமுதே அருமாமணிமுத்தே தூண்டா விளக்கின் சுடர் அணையாய் தொண்ட நேர்கும் உண்டாம் கொல் வேண்டாதொன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே மேவும் உந்தன் அடியாருள் விரும்பியானும் மெய்மையே காவி சேரும் கயல் கண்ணாள் பங்காவுந்தன் கருணையினால் பாவிக்கும் உண்டாமோ பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவி ஆக்கையான் எனது என்று யாதும் இன்றி அறுதலே அறவே பெற்றா நின் அன்பர் அந்தம் இன்றி அகம் நெகவும் புறமே கிடந்து புலை நாயேன் புலம்புகின்றேன் உடையானேன் பெறவே வேண்டும் மெய்யன்பு பேராொழியா பிரிவில்லாம் மரவா நினையா அளவிலாம் மாளாயின்பா கடலே கடலே அனைய ஆனந்தம் கண்டார் எல்லாம் கவர்ந்து உண்ண இடரே பெருக்கியே சற்றிங்கு இருத்தல் அழகோ அடினாயேன் உடையாய் நீயே அருளுதி என்று உணர்த்தாதொழிந்தே கழிந்தொழிந்தேன் சுடரார் அருளால் இருளீங்காயே துணியா உருகா அருள் பெருக தோன்றும் தொண்டர் இடைப்புகுந்து சிந்த என் சிவனே நின்று தேயின்றேன் அணியார் அடியார் உனக்கு உள்ள அன்பும் தாராய் அருள் அழிய தனியாது ஒல்லை வந்தருளி களிர் பொம் தாராயே தாரா அருள் ஒன்று இன்றியே தந்தாயன்று உந்தமறியெல்லாம் மாறா நின்றார் அடியேனும் அயலார் போல அயர்வேனோ சீரார் அருளால் சிந்தனையை திருத்தியாண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமா மானோர் நான் மது நம்பித்தால் வாழ்ந்தாயே உணர்ந்தேன் உருகி பெருகும் உள்ளத்தை கோனே அருளும் காலம்தான் கொடியேற்ோ கூடுவதே கூடி கூடி உன்னடியார் பார் குனிப்பார் சிரிப்பார் கழிப்பாரா வாடி வாடி வழியற்றேன் பற்றல் மறம்போல் நிற்பேனோடி ஊடி உடையாயோடு கலந்து உள்ளுருகி பெருகி எனக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே ஆக அருள் கலந்தே ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்தே